அதனால மூன்று நாள் நோய் வரும்னா ஒண்ணு உணவு நாள் பொருந்தா உணவு மற்ற உணவு செயல் காதலர் ஒரே கண்வழிக்கிறது அல்ல ஒரே தூங்குறது ரெண்டு தப்பு தான் மிகவும் கிடைக்கும் நோய் அதை ரொம்ப படிக்கிறது அல்லது படிக்காம இருந்தது இப்படி அல்லவா உணவு செயல் இன்னொன்று வெளியே நாள் வர சார் தங்கமான மனுஷன் அதன் கூட பேச மாட்டாங்க காலையில் சரியா நாளிட்ட கிழுவாங்க குளிப்பாங்க போயிட்டு பண்ணுவாங்க நல்லா தான் இருப்பாங்க ஸோ அவ்வளவு சார் பாரு அவருக்கு நாலு நாளா படுத்துட்டா அப்படின்னா என்ன இருக்க அது வெளியினால் வந்ததுன்னு அர்த்தம் வெளியினால் வந்தது அப்ப வெளியினாலும் வரும் அப்ப வெளியினால் வந்தது என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு உதவியா இருந்து சொல்லிருக்கேன் இருள் செயர் இருவினையும் இறைவன் பொருள் செயர் பொறுப்பு அது இறைவனால் நீக்க வேண்டும் நீ இருக்கிற உணவு கட்டுப்பாட்டிலையும் உணவு செயல் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கலாம் போடமா சொல்லிட்டு உடம்பு எப்படி மூன்று நோய் வரும் அனாச்சின் நான்கு வேலை செய்ய நோய்கள் வரும் ஒன்று உணவு இன்னொன்று சைபர் தான் சைபர் தான் சில பேருக்கு எந்த நல்ல உணவு செயல் நோய் வருது என்ன பண்ணுவீங்க அது வினை இந்த மூன்றால் வருவதை இதை இடை வழிபாட்டால் வருவதையும்து சேக்கரார் பெருமான்னு சொன்னேன் நாட்டு வளம் சும்மா ஒரு நாலஞ்சு பாட்டு தான் சொன்னோம் பல பாட்டை விட்டுட்டோம் என்ன பண்ணுறது ஆனாலும் நிறைவு பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம ஈஸ்வரப்பன் வந்து ஏ சார் இந்த போஷன் முடிச்சிட்டிங்களா அடுத்த என்ன தலைப்பு போடணும்னாங்க என்ன தலைப்பு போடணும் நகர சிறப்பு தான் நகர்ந்துடணும் ஆமாம் சார் நாட்டிலேயே இருந்துட்டோம் நகர போடுங்க அடுத்த வர சொல்லி ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படி வராம்க்கெல்லாம் காரணம் மூவாயிரம் பாட வேறுபாடு இருக்கு நாலாயிரத்தி அறநூறு பாட்டில் மூவாயிரம் பாட வேறுபாடு இருக்கு இதுவரைக்கும் நினைக்கவே இல்லை அண்ணாமலை பிரதமத்தில் கம்பராமாயணத்துக்காக பாட வேறுபாடு வந்து டிஎம் நாராயணசாப்பிலக்காக செஞ்சாங்க அதை விட்டுட்டாங்க பெரியபுராணம் செஞ்சிருக்கலாம் போல இருக்கு மூவாயிரம் பாட சில பாட வேறுபாடு இருக்கு அவற்றையெல்லாம் எடுத்து நம்ம த தர்ம ஆஜீன இந்த இந்த பாடம் தான் கொண்டு வருவோம் இந்திய பாட வேறுபாடு இந்த காட்டு நல்ல கட்ட பிள்ளைகள் இருந்து வந்ததுன்னு சொன்னால் பெரிய பிராணத்தில் பாட வேறுபாடுகள் ரெண்டு பிள்ளைகள் சீகிச்சி பண்ணலாம் சொகுத்து கொடுதா கேட்கலாம் வாங்கி எது சிறந்த பாடம் என்பது தன்னுடைய நுண்மான உலை படத்தினால் ஆராயும் ஆராய்ந்து போடணும் நல்லது இதுவரைக்கும் நம்ம பெரிய பிராணத்துக்கு பாட வேறுபாடு யாரும் போடலாம் சீக்கியும் திருப்பனந்தாள் மடத்திலையும் நாங்காங்கு கீழே குறிச்சிருக்கிறாங்க முழுமையாக இவ்வளவுதான் பாடவே ஏற்பாடு என்பதோ அதில் இதுதான் சிறப்பு என்ற கருதியோ ஒரு ஒரு ஆய்வு செய்யலாம் அதனால அதனால என்ன இல்லைன்னு செய்யக்கூடாது இப்ப எல்லாம் வரணுங்கிறதுனால சில இப்போ நான் வரும்போது கூட இப்போ ஒரு நோட் புக் வேலை செய்யறதுக்கு அதனால நான் சென்ற வரவில்லை அது போல எங்களுக்கு ஏற்றி நெருக்கடி ஏற்பட்டால் நான் நினைத்து வராமல் அல்ல என் எனக்கு மீறிய செயலால் தான் நான் வராமல் இருக்க முடியும் என்பதை மட்டும் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அதற்கு சுவாமியுடைய திருவடி ஆசை என்றைக்கும் இருக்கிறது அவர்கள் காரணமல்ல ஏன்னு தான் நான் தான் காரணம் என்பதை மட்டும் பணிவோடு தெரிவித்துக்கொண்டு அதற்கு என்னை மன்னிக்குமாறும் கேட்டுக்கொண்டு